வணக்கம் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் கேரள மாநிலத்தில் சமீபத்தில் பாரம்பரிய மீட்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு சத்தீஸ்கர் மாநிலம் தனது தலைநகரை அடல் நகர் என பெயர் மாற்றம் செய்ய விரும்புகிறது மூன்று பிரெஞ்சு கயானா பகுதி தென்னமெரிக்கா நாட்டில் அமைந்துள்ளது நான்கு உலகின் முதலாவது சங்கிலி தொடர் பத்திரத்தை வேர்ல்ட் பேங்க் எனப்படும் உலக வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது இனியன்றைய கேள்விகள் ஒன்று எந்த மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மில்பேஞ்ச் எனப்படும் நிகழ்வை அம்மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் எட்டு லட்சம் கோடி மூலதனத்தை கடந்த நிறுவனம் எது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது நான்கு ஐரோப்பிய பிணையெடுப்பு திட்டத்தில் இருந்து சமீபத்தில் மீண்ட நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி